வணக்கம் நச்சுணையின் எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாவது செய்தி சேவை அக்டோபர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி பதினேழு ஐப்பசி மாதம் பதினோராம் நாள் சனிக்கிழமை இன்று செய்தித்தாள்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகி சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர் தமிழக செய்திகள் மருத்துவ தேர்வு வாரியத்தால் நேரடி நியமனம் மூலம் புதிதாக தேர்வு செய்யப்பட்டுள்ள முன்னூத்தி உதவி மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வழங்கினார் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையை விட பொதுமக்கள் அச்சுறுத்தி அபராதம் விதிக்கும் நடவடிக்கையில் அதிகாரிகள் ஆர்வம் காட்டுவதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் தமிழக முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பான விசாரணை அக்டோபர் முப்பதாம் தேதி தொடங்க உள்ளதாக விசாரணை ஆணைய தலைவர் ஆறுமுகசாமி அறிவித்துள்ளார் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் முழு நேரமாகவும் பகுதி நேரமாகவும் எம் மற்றும் பிஎச் படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன இப்படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் நவம்பர் இருபதாம் தேதி ஆகும் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து திருச்சியில் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவுக்காக வைக்கப்பட்ட பேனர்கள் அகற்றப்பட்டு வருகின்றனிமுகத்தை உதாசீனம் செய்தால் வட ஆபத்து என்று கூறி அதன் முழு விவரத்தையும் தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் நடிகர் கமல்ஹாசன் ஏழாவது ஊதிய பரிந்துரைப்படி ஓய்வூதிய உயர்வு தொடர்பான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இனி குறைந்தபட்சம் குடும்ப ஓய்வூதியம் ரூபாய் பதினாறாயிரத்தி இருநூறாகவும் அதிகபட்ச ஓய்வூதியம் ரூபாய் ஒரு லட்சத்து பனிரெண்டாயிரத்தி ஐநூறாகவும் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற மொழியினரும் கற்கும் வகையில் எழுத்துக்களில் மாறுதல் செய்ய கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை உத்தரவிட்டுள்ளது இந்திய செய்திகள் நாட்டை வழிநடத்த காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தயாராகிவிட்டார் என சிவசேனா எம் பி சஞ்சய் ரவுட் கூறியுள்ளார் புளோவேல் விளையாட்டின் விபரீதங்கள் குறித்து அரசின் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியில் பிரைம் டைம் எனப்படும் முக்கியமான நேரத்தில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஒளிபரப்புமாறு உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது கேரளாவில் கைது செய்யப்பட்ட ஐந்து முஸ்லிம் இளைஞர்களுக்கு ஐ தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்பு கேரள காவல்துறை உறுதி செய்துள்ளது குஜராத்தில் ஆறாவது முறையாக பாஜகவை வெற்றி பெறும் என்று விமைப்புடன் இணைந்து டைம்ஸ் நோ செய்திச் சேனல் நடத்திய கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது வருகிற மே மாதம் முதல் வாரத்தில் கர்நாடக சட்டப்பேரவைக்கு பொது தேர்தல் நடைபெற வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளனாட்டுச் செய்திகள் ஸ்பெயினில் இருந்து கேட்டலோனியா குடியரசுகிறது என அந்நாட்டு பார்லிமெண்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவின் ஆளில்லா உளவு விமானத்தை சுற்றி வீழ்த்திவிட்டோம் என பாகிஸ்தான் ராணுவம் அறிவித்துள்ளது உலகளவை கடந்த ஆண்டில் புதிதாக உருவான கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கையை பொறுத்தவரை அமெரிக்காவை விடவும் ஆசிய நாடுகளான சீனா மற்றும் இந்தியாவில் அதிகரித்துள்ளது அதிபர் கண்ணடி படுகொலை தொடர்பான ஆயிரக்கணக்கான இரகசிய ஆவணங்களை அமெரிக்க அரசு இணையத்தில் வெளியிட்டுள்ளது ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் ஏற்பட்ட சுனாமியால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவரின் மண்டை ஓடு ஆஸ்திரேலிய கண்டத்தில் உள்ள சிறிய தீவான பப்புவா நியூ கினியாவில் கிடைத்துள்ளது வணிகச் செய்திகள் சென்னை மாநகராட்சியில் கடந்த நிதியாண்டின் முதல் அரையாண்டை விட இந்த ஆண்டு முதல் அரையாண்டில் வரி வசூலிக்கப்பட்டுள்ளது துபாயில் சொத்துக்களை வாங்கும் வெளிநாட்டினர் பட்டியலில் இந்தியர்கள் முதலிடத்தில் உள்ளனர் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது பிரபல விமான சேவை நிறுவனமான இன்டிகோ புதிதாக அறுபத்தி வழித்தட சேவைகளை விரைவில் தொடங்க உள்ளதாக அறிவித்துள்ளது இந்தியாவில் இருக்கும் பத்து எண்ணெய் நிறுவனங்கள் இணைந்து முன்னூத்தி இருபது கோடி ரூபாய் அளவிலான நிதியை சேர்த்து எண்ணெய் மற்றும் எரிவாயு துறையை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களில் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் சுவிட்சர்லாந்து டென்னிஸ் வீராங்கனை கிங்கிஸ் டென்னிஸில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார் பிபா அண்டர் செவன்டின் உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் இறுதி சுற்றுக்கு இங்கிலாந்து மற்றும் ஸ்பெயின் அணிகள் இன்றும் மோதுகின்றன மேலும் இந்த தொடர் அதிக பார்வையாளர்கள் மற்றும் அதிக கோல்கள் என இரு சாதனைகளை எட்டிப்பிடிக்க உள்ளது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில் வங்கதேச அணி இருபது ரன்கள் வித்தியாசத்தில் போராடி தோல்வியடைந்தது அபுதாபியில் நடைபெற்ற முதல் டி போட்டியில் பாகிஸ்தான் அணி ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கை அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றது இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதிய இரண்டாவது ஒருநாள் போட்டியில் அறுபத்தி எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வென்று தொடரை சமன் செய்துள்ளது சென்னையில் இன்று நடக்கும் புரோ கபடி லீக் இறுதி ஆட்டத்தில் குஜராத் பர்ச்சூன் ஜெயின்ஸ் அணியும் பாட்னா பைரேட்ஸ் அணியும் மோதுகின்றன திரைச்செய்திகள் சிலம்பாட்டம் இயக்குநர் சரவணனின் புதிய படத்தில் பிக்பாஸ் விண்ணப்ப ஆரோ கதாநாயகனாக நடிக்க ஒப்பந்தமாக இருக்கிறார் துபாயில் பத்திரிகையாளர்களை இயக்குநர் சங்கர் சந்தித்த பொழுது படம் அல்ல ஒரு இந்திய படம் என்று கூறியுள்ளார் தனது அடுத்த படத்தில் சின்ன இளைய தளபதி பட்டம் போட வெளியான செய்திக்கு ஜி பிரகாஷ் குமார் மறுப்பு தெரிவித்திருக்கிறார் இத்துடன் நச்சினையின் செய்தி சேவைகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்